மேவ மாதமே மேவ விதையவிணம் மேவெவோம்யோ வம்சரிஷிபோ மஹோ நமோ குருபோல பிரான ओम ओम பிரம்மவாஹம சூ கடோபிஷத் மொதலாவது வல்லி ஏழாவது மந்திரியோயோ எண்ணு ஆசரியோவ் ஆரியோனு யமதர்மராஜா மோட்சத்தை விரும்புபவர்களை ஸ்ரேயஸை விரும்புகிறவர்களை புகழ்ந்து பேசினார் நச்சிகேத அந்த ஸ்ரேயோர்த்தியாக இருப்பதை வெளிப்படுத்தி சந்தோஷப்பட்டார் நிறைய பேர் பிரேயோர்த்திகளாக இருப்பவர்களை நிந்தனை பண்ணினார் அர்த்த காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களை நிந்தனை பண்ணி நிந்தனை பண்ணினார்னா என்ன அவர்கள் பெரிய இழப்பை சம்பாதிக்கிறார்கள் மனித பிறவியை வீணடிக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து ஒரு இரக்கமாகவும் நிந்தனையாகவும் கண்டிப்பாகவும் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த ஏழாவது மந்திரம் சாஸ்திரத்தினுடைய பெருமையை சொல்கிறது பகுபிகி யஹா சிரவணாயாபி நலபியா பலருக்கு இதை கேட்பதற்கு கூட வாய்ப்பு அமைவதில்லை வாய்ப்பு அமைவதில்லைன்னா அவர்களுக்கு விருப்பம் இல்லை இதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லை பலருக்கு இதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை அவர்களுக்கு பொருளீட்டுவதும் இன்பம் துய்ப்பதிலுமே அவர்களுக்கு ஆர்வம் நூற்றுக்கு எழுபது பேர் எழுபத்தஞ்சு பேர் ஃபேமிலியை ரன் பண்ணினா போகும் பணம் சம்பாதிச்சா போகும் இதுதான் வாழ்க்கையோட பரம என்று தீர்மானமாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு மனுஷ ஜென்மாவோட மகிமையை சொல்லவே முடியலை ஆக நிறைய பேர் ரொம்ப பிஸி இதைத்தான் பர்தரை சொன்னார் பைத்தியம் பிடிச்சு அலையிறது இந்த உலகம்னு உலகமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்கிறார் எல்லாரும் என்னன்னா பிசியோ பிசி ஓவர் பிசி எப்ப பார்த்தாலும் அவ்வளவு பிஸியா இருக்கிறார்கள் வாழ்க்கை முடிகிறதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது ஆதித்யசிய கதாகத்தை ரஹ ரஹா சம்க்ஷீயத்தை வியாபாரிர் பகு காரிய பார குருபி காலோப்பி நியாயத்தே டைம் போகிறதே தெரியலையாம் ஒரு ரூபா போகிறதும் பணம் சம்பாதிக்கிறது இதுலையே டைம் போகிறது தெரியலையாம் கடைசியில் வாழ்க்கை முடிகிற ஈசி சேரில் சாஞ்சன் இருக்க நிம்மதி இல்லாமல் ஆள் இல்லை சரி வயசான நிறைய பேருக்கு வயசான பிறகு தான் ஆன்மீகத்திலேயே நாட்டம் வருது சின்ன வயசுலாம் வர்றதில்லை நடுவயுலையும் ஓரளவுக்கு பரவாயில்லை பெரும்பாலும் வயசான பிறகு வேறு வழி இல்லை தப்பான்னு சொல்லி வேற கதி இல்லைன்ன உடனே இதுக்கு வருது தோன்றுது ஆக காலோப்பி நியாயத்தை திருஷ்டுவா ஜென்மஜரா விபத்தி மரணம் திராச நோபத்தியத்தை நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க இறந்து போயிட்டு இருக்காங்க நம்மளும் அதே ட்ராக்கில் தான் இருந்துட்டு நமக்கு தெரியலை அதனால என்னன்னா இந்த உலகமே பரமசாஸ்வதம் நினைச்சு கொண்டு அப்படிப்பட்ட எண்ணத்தோட பீத்வா மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜகத்து மோகமயும் பிரமாத மதிராம் இதெல்லாம் ஜபம் தியானம் பண்ணுறதுலாம் இதெல்லாம் வேஸ்ட்டு ஹோமமெல்லாம் பண்ணினா நெய் வேறு தட்சிணை வேற ஒன்றும் எதா கான்கிரீட்டாக டேஞ்சிபிளா எதா கண்ணுக்கு தெரியறதா என்ன விசிபிளா ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்தாலாவது புண்ணியம் உண்டு புண்ணியம்னு சொல்ல மாட்டாள் ஆர்ஃபனேஜு கொடுத்தா அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றத பார்த்து நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ வாழ்க்கையில் விட்டுவிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தா நமக்கு அந்த சந்தோஷம் தெரியிறது ஹோமத்தில் நெய்யை ஊற்றினா மகாருத்ரத்தை பண்ணினா என்ன தெரிய போகிறது சந்தேகம் நானே மாறிட்டேன்னு சாம்பராய் ஏற்கனவே படிச்சோம் இந்த சாதனத்திலே பண்ணினாலோ இல்ல ஒரு சமூக பணி செய்தா அதனுடைய பயன் கண்ணுக்கு தெரியறது இந்த சமயங்களை எல்லாம் கடைபிடிச்சா ஜபம் பண்ணாலோ தியானம் பண்ணாலோ அபிஷேகம் பண்ணாலோ ஹோமம் பண்ணினாலோ அதனுடைய பிரயோஜனம் இன்விசிபிளாக இருக்குது தெரியல எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு இதில் ஸ்ரத்த கிடையாது அவங்க அவங்களும் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் தானம் பண்ணுவாங்க ஆர்ஃபனேஜுக்கு அதுக்காக தன்னோட கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஒன்று விட்டு கொடுக்க தயாராகலை ஆர்ஃபனேஜுக்கு பண்ணுறது மற்ற மாதிரி ஓல்டேஜ் பீப்புளுக்கு செய்கிறது எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் நிறைய பேர் வந்து எவ் எழுபத்தஞ்சி சதவிகிதம் அர்த்த காமத்துலேயே போயிடுறது கொஞ்சம் தப்பி தவறி வந்தால் ஒரு இருபது சதவீதம் எடுத்துண்டா அவங்களும் புண்ணிய காரியங்களில் நிற்கிறாங்க சமயத்தை கடைப்பிடிக்கிறதுல கோயில் கோயிலாக போகிறது தேங்காய் உடைக்கிறது பூஜை பண்ணுறது அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அவர்கள் அதெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் மோட்சம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை அதனால் இதுக்கு ஆள் வராது கூட்டம் வராது ஆக ஸ்ரவண பகுபி யகா பலரால் இந்த ஆத்மா கேட்பதற்கு கூட அறிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் அவர்கள் விரும்புகிறதில்லைன்னு அர்த்தம் வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அது மாத்திரமில்லை இது வந்து உள் முழுக்க தன்னைப் பத்தி பற்றி தெரிஞ்சுக்கிறது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால தன்னிடத்தில் ஏற்படுற மாற்றத்தை தான் தான் அறிய முடியும் வாட் ஐ ஹாவ் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் வாட் ஐ ஆம் எனக்குத்தான் நல்லா தெரியும் ஓரளவுக்கு அதை தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு புரியலாம் ஆக எல்லாரும் நம்ம என்ன வச்சுருக்கோங்கிறதுல தான் எல்லாேருக்கும் சந்தோஷமே இருக்குது ஆக ஸ்ரவணாயாப்பி நல்லபியா நிறைய பேருக்கு இந்த மோக்ஷத்தை சூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படியே மோட்சத்தை சூஸ் பண்ணினாலும் மோக்ஷத்தை எதனால் அடைய முடியுது ஆளாகளுக்கு ஒன்று சொல்கிறாங்க அந்த சாதன விஷயத்தில் சிக்கல் நிறைய இருக்குது மோட்சங்கிறதே ஒன்று தெரியாது அப்படியே மோட்சங்கிறது தெரிஞ்சாலும் மோக்ஷத்தை எதனால் அடைய முடியுங்கிறத பற்றியும் ஒரு ஒரு சுவாமிகளும் மாதிரி உபன்யாசம் பண்ணுறாங்க ஒருத்தரை வந்து சொல்கிறார் தியானம் பண்ணால் போகும் பிராணாயாமம் பண்ணால் போருங்கிறார் அவர் கேட்டவுடனே நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்றோம் ஆரம்பிச்சுட்றோம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் தேவையே இல்லை வேற பண்ணுங்கோங்கிற வேற ஒரு சாதனையை சொல்கிறார் அவர் கேட்டு அங்கங்கே கேட்டவுடனே அப்பப்போ நமக்கு ஒரு வேகம் வந்துவிடுறோம் அவர் அதுக்கு வேண்டியதெல்லாம் கோட் பண்ணுறார் நிறைய அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கோட் பண்ண உடனே சரி அப்படின்ன உடனே நிறைய பேர் அதுக்கு மாறி ஒரே ஆள் எத்தனை மாறுறாங்க பாரு பார்க்குறோம் என்ன சிம்பிளிஃபைடு குண்டலனி யோகா அப்படின்னா சிம்பிளா குண்டலி யோகத்தை பண்ணிடணும் ரெஸ்டாரண்ட் மாதிரி லிபரேஷன் அதாவது சீக்கிரம் மோட்சம் அடைகிறதுக்கு வழி விரைவில் முக்தி அடைகிறது அதுக்கு என்ன வழி அதை போட்டால் அந்த இடத்துலாம் கூட்டம் போ பத்தாயிரரூபா கொடுத்தா போகிறோம் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஜீவன் முக்தன்னு நான் உங்களுக்கு சர்ட்டிவிகேட்டே கொடுத்துருவேன் எல்லோருக்கும் அந்த சர்டிஃபிகேட் வேறு ஜீவன் முக்தி சர்டிவிகேட் கிடைச்சி எனக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பத்தாயிரரூபா கொடுத்தா ஒரு சர்டிவிகேட் கிடைக்கும் இப்போ மோக்ஷாதனம் சரியா தெரியணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்படி எல்லாம் பண்ணி ஞானத்தினால தான் மோட்சம் ஞானம்னா என்ன ஞானம் வச்சுங்கோ எல்லா ஆத்மாவும் அத்வைத ஞானம் அதான் முக்கியமாக சொல்றது அத்வைத ஜானாதேவ முக்திஹி அத்வைத ஜானாதேவ முக்திஹி மற்றதெல்லாம் வந்து சாலோக சாரூப சாமீப சாயுத்திய முக்தி எல்லாம் ஆபேஷிக முக்தி என்று பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆக என்ன ஆத்தியந்த மோக்ஷாங்கிறது இந்த ஜானாதேவத்து கைவல்யம் வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர் நந்தம சஸ்து பாரே ஆதித்யவர் தமேவம் வித்வான் வித்வான் என்ன அர்த்தம் தமேவம் வித்வான் அமிர்தீகி பந்தா தேடத்துல அந்த இடத்துல பதத்தை மாற்றி போட்டிருக்கு அவ்வளோதான் அதெல்லாம் முடிஞ்சு இங்க வந்தா கூட மனசில் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகி போயாச்சு அனுபவிச்சு அனுபவித்து ஏதோ ஒரு அனுபவம் வரணும் அது மாதிரி வேதாந்தம் கேட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வரலையே அப்படின்னு உண்மையாக சொல்கிற ஆள் இருக்கு சில பேர் வந்து எனக்கு அப்படி வந்தது இப்படி வந்தது கண்ணை மூடினேன் காலம்பு ரெண்டு மணிக்கு எழுந்து தியானம் பண்ணினேன் அப்படியே கலர் கலராக வந்தது மேலே போனேன் குரு தரிசனம் கிடச்சிது முருகன் தரிசனம் கிடச்சிது அமைஞ்சும் கூட சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு சொல்லிக் கொடுத்தும் கூட இவன் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான் எக்ஸ்பெக்டேஷனை விடுறான்னு சொல்றாரு இவர் எதிர்பார்ப்புகளை விடு அதுவே நீயே அதுன்னு சொல்றார் சாஸ்திரத்தை காமிக்கிறார் சாஸ்திர தர்ப்பணத்தை காட்டுறார் எப்படி கண்ணாடியில முகத்தை பார்த்து என்னுடைய நெத்தியில பொட்டையோட்டையோ நான் திருத்திக்கிறேனோ அது மாதிரி சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம்ங்கிற கண்ணாடியில என்னோட ஸ்வரூபம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் திருத்திக்கிறேன் நாகம் தேகஹா நாகம் ஜீவஹா நித்திய புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்ம அகமஸ்மி சர்வம் பிரம்மம் எல்லாம் பிரம்ம பார்க்கறதுல எதை பார்க்கறதும் பிரம்மந்தான் கேட்கறதும் பிரம்மந்தான் சப்தம் பிரம்ம ரூபம் பிரம்ம ரசம் பிரம்ம கிராணம் பிரம்ம சர்வம் பிரம்மயம் ஆனால் என்ன இருதுன்னா இவனுக்கு வந்து அது புரியலை சுண்வந்தோப்பி கேட்டும் கூட நிறைய பேருக்கு புரியலை ஏன்னா மனசில் ஏதோ ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும் இந்த அனுபவத்தை எதிர்பார்க்குறதுங்கிறது பெரிய தப்பு நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்கோம் வேதாந்தம் படிச்சா நமக்கு புது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வருமான்ன. தினம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாளும் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன சொல்கிறது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் ஆத்மாவை அனுபவிக்கவே முடியாது ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் கண்ணை மூடின்னு ட்ரை பண்ணுறோம் சுவாமிஜி நீங்கள் சொல்கிற போதே சில பேர் க்ளாஸ் எடுக்கிற போதே கண்ணை மூடின்னுடுவாங்க நான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற கண்ணை மூடின்ட்டா நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்ல கேட்க போறீங்களா எனக்கு எப்படி தெரியும் அப்படி பார்க்கற போது திடீர்னு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கண்ணை மூடிண்டு சமாதியில் போயிடுறீங்க சுவாமிஜி இப்போ ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கார் நான் ஆத்மாவை இல்லாட்டி நானும் கண்ணை பேசணும் ஆத்மா நீ ஆத்மா நான் ஆத்மா அப்படி ஏதாவது ஒரு ஸ்ருதி பாக்ஸ் வேற வச்சுக்கணும் அப்படியே சொல்லணும் எல்லாரும் இணைமந்து உட்காரும் கண்ணம் போடும் இப்போ ஆத்ம தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அதோ ஒரு அவர் இங்கே சொன்னபோது அது ஏதோ ஒரு வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் அதுதான் கடைசியில் என்ன ஆகுனா ஏதோ சட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சூக்மமான அனுபவம் இல்லாட்டி எக்ஸ்ட்ரசி சமாதி இதெல்லாம் மனசு போயிடும் சமாதிங்கிறது மனசோட ஒரு குணம் மனசுக்கு ஏற்படுற ஒரு உயர்ந்த குணம்தான் சமாதி மனசு எதுல போய் எதையே நினைக்கிறதோ அதோட அது ஒடுங்கி போயிடும் அதுக்கு பேர் சமாதினு பேர் இப்ப நீங்க எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னு கவனமா கேட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சு அதுக்கு பேர் சமாதிதான் சமாதிதான் அவ்வளவுதான அவ்வளவுதான் அவ்வளவே தானே அவ்வளவேதான் சமாதி அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கிறவனையே இல்லாம பண்றதுதான் ஞானம் எதிர்பார்க்கிறவன்கிறது உண்மையிலேயே கடை எதிர்பார்ப்பவனை நீக்கிறது என்ன இப்போ என் கண்ணால் என் கண்ணை பார்க்க முடியாது இல்லையா என் கண்ணால் என் கண்ணை பார்க்க முடியாது என் கண்ணால் என் கண்ணை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் என் கண்ணால் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என் கண்ணை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ண முடியாதோ கண்ணுக்கு எல்லா ஃபார்மும் கலரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஆனா கண்ணே கண்ணை பார்க்க முடியாது கண்ணா கண்ணே கண்ணை பார்க்க முடியாது கண்ணே கண்ணா இப்பதான் சொல்லணும் அது மாதிரி நான் என்னையே நான் அறியப்படும் பொருளாக அறிய முடியாது என்னை அனுபவிக்கப்படும் பொருளாக நான் அனுபவிக்க முடியாது என்னை அனுபவிக்க நான் முயற்சி பண்றது சரியில்லை என்ன அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை தெரிஞ்சிக்கணுமே தவிர என்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணக்கூடாது நிறைய பேர் நான் எல்லாம் உபனிஷத்துலாம் படிச்சுட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு அந்த ஆத்மானுபவம் வரலேன்னா ஒன்றும் வாத்தியார் சரியில்லை இல்லாட்டி நீ படித்த புஸ்தகம் சரியில்லை ஆதிசங்கரை சொல்லுவார் அதாவது கைனோபனிஷத்தில் ரெண்டாவதில் சொல்வார் பரவாயில் शास्त्र ஒரு ஆச்சாஸ்திரம் மூணு ஒன்னா சிங்கரணை சொன்னால் சரியாகும் இது எங்கேயாவது சிங்கரனைஸ் ஆகலன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் டீச்சிங் மூணு சிங்க்கரனைஸ் ஆகணும் இந்த சிங்கரனைஸ் ஆறுதுங்கிறது எப்படி ஒத்து போகணும் தமிழ் எப்படி சொல்கிறது இல்லை இந்த சிங்க்ரனைஸ் நல்லா இருக்கு இந்த வேர்டு சிங்கரனைஸ் ஆகணும் எப்படி உங்கள் ஃபோனு ப்ளூடூத் போட்டால் அந்த ஃபோனு இந்த ஃபோனு சிங்க்ரனைஸ் ஆறுதோ அது மாறி ஒரு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிற போது எப்படி சிங்க்ரனைஸ் ஆகிறதோ அது மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர் சப்ஜெக்ட் இது ப்ராப்பராக சப்ஜெக்ட் டீச்சிங் அது சிங்க்ரனைஸ் ஆகணும் ஆனால் ஆகிறது இல்லைங்கிறார் இங்கே அப்படி உட்கார்ந்து மெனக்கெட்டு படித்தா கூட என்ன தப்பா படிச்சது நிறைய இருக்குது எங்கள் குருநாதர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார் அதாவது நிறைய பேர் வந்து செல்ஃபாகவே படிச்சு விட்றாங்க இந்த ஆன்மீகத்தை மாத்தம் ஒரு குருமுகமாக படிக்கிறதுங்கிறது நிறைய பேர் கிடையவே கிடையாது நம்ம நாட்டில் அப்படி அந்த காலத்தில் எல்லாம் அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க குரு சொல்லி கொடுப்பார் ஊரே சிஸ்டமாக இருக்கும் வில்லேஜே இப்போ எல்லாம் இங்கிலீஷில் படிக்கிறேன்னா முதல்ல இதை மிஸ் பண்ணிவிடுறான் இவன் தீட்சிதர் பேரன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் நஜமா நடந்ததை சொல்கிறேன் தீட்சிதர் பேரேன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் இவங்க தாத்தா பெரிய நிறைய புஸ்தகம் எழுதினவர் நியாயசாஸ்திரத்தில் மீமாசா சாஸ்திரத்துலலாம் ஏகப்பட்ட புஸ்தகம் எழுதினவர் இவன் வந்து ஏதோ இந்த லௌகிக வித்தியை படித்து அமெரிக்காவுக்கு போயிட்டான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் ஆனால் மனசாந்தி இல்லை அங்கே ஒரு அமெரிக்கன் நம்ம வேதாந்தன் சொல்லித்தரான் அங்கே அவன் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணணும் அப்படி தான் சொல்லணும் அந்த ஊர்லாம் அஞ்சு மணி நேரம் ட்ரைவ் பண்ணினா அந்த இடத்துக்கு போகலாம் ஒரு அமெரிக்கன் டீச் பண்ணுறான் தீட்சதர் பேரன் தஞ்சாவூர் அங்கே போகிறான் அவன் வந்து ஒரு வாரத்துக்கு ஆயிரம் டாலரோ என்னமோ அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறான் அவன் நீட்டாக டீச் பண்ணுறான் அழகாக சொல்லி கொடுக்குறான் அந்த அமெரிக்கன் இவன் வந்து சொல்கிறான் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் எலோன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அது வேறு மானம் போகிறது உங்கள் முன்னோர்கள் தான்ப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வேறு அதை வேற சொல்கிறான் அவன் ரொம்ப கிளாரிட்டியோடு பேசுகிறான் ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குறதேன்னு வருத்தப்படுறான் சம்ஸ்காரம் போச்சு புரிய மாட்டேங்கிறது உங்கள் தாத்தா எழுதின புஸ்தகம் வச்சுருந்தான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி இருக்கும் பகவோ என்ன வித்யு அதுக்காக தான் கேட்டாலும் கூட புரிய மாட்டேங்கிறது இப்படி கேட்டால் கூடாது ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதாவது நமக்கு எல்லாம் ஓப்பனாகவே இருக்குமா எதாவது கண்ட புத்தகமெல்லாம் படித்து வச்சுக்கிறோம் அந்த குருநாதர் சொன்னான்னு சொன்னேன் உதாரணம் அதாவது ஒருத்தன் வீட்டை சாவியை தொலைச்சுட்டான் அப்புறம் எப்படியோ கண்ட கண்ட சாவியெல்லாம் போட்டு பூட்டை திறந்தான் திறக்கலை ஒரிஜினல் சாவி இதுக்குள்ளே கிடைச்சிடுத்து ஒரிஜினல் சாவியை போட்டு திறந்தால் திறக்க மாட்டேங்குது அதுக்கு தான் இது உதாரணம் ஒரிஜினல் சாவியை போட்டால் திறந்தால் திறக்க மாட்டேங்குது ஏன்னா கண்டகண்ட சாவி எல்லாம் போட்டதுனால பூட்டு கெட்டு போச்சு அது மாதிரி நாமளா கண்டகண்ட புஸ்தகத்தெல்லாம் முறையா குரு இல்லாம படிச்சதுனால தப்பு தப்பா படிச்சு வச்சுட்டோம் அது ஆனால் ப்ராப்பராக ஒரு டீச்சர் டீச் பண்ற போது புரிஞ்சுக்க முடியல என்ன டிராஜடி பாருங்க காலங்காலமா இது இருக்குன்னு தெரியுது ஏதோ நம்ம வந்து நினைச்சுன்னு இருக்கோம் உபநேஷத்து இப்படி சொல்றதுன்னா பகவகா ஸ்ருத்வாபியேனம் வேதனை செய்வ கஷ்டித் அங்க கீதையில சொன்னார் கேட்டும் சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறது ஆஹ அதை மனசில் என்னென்னா ஆத்மாவை ஒரு ஆப்ஜெக்டாகவே திங்க் பண்ணுறாங்க ஆத்மா வந்து இந்திரியங்களுக்கு அகோச்சரம் இந்திரிய அகோச்சரம் இப்போ அடுத்தது சொல்ல போகிறார் அனுமான அகோச்சரம் கேவல ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் ஸ்ரத்தாவான் லபத்தை ஞானம் ஷிர்மசூற்ற ரிஷி கீதம் ஷந்தோர் பிளக் ப்ரமசூத்தபேத்தும நியம்ணே கத்தரம் எதா திர்டா அனுப்ப அந்த எழுதுற அனுப்பி நச்சாரியர் எழுதுற ஆச்சாரியாஸ்திரவுமிய நானியம் கத்திரம் எதா திர்டாபியுணே வே ஆ ஸ்ரெண்வந்தோப்பி பகவாகா எந்த ந வித்யு ரொம்ப நாள் படிக்கிறான்ப்பா ஆனாலும் என்ன சொல்கிறான்னா புரியல அப்படிங்கிறான் ஏதோ பாப பிரதிபந்தம்ங்கிறது சாஸ்திரம் அதுக்காகத்தான் சன்னியாசம் வாங்கிட்டு கூட சில பேருக்கு புரியாது சன்னியாசம் வாங்கிண்டா கூட சில பேருக்கு தத்துவம் புரியாது அதுக்கு தான் சன்னியாசிகளுக்கு ஜப்பங்கள்லாம் வச்சிருக்கு அகம்பிரம்மாஸ்மியே ஜப்பமாக சொல்கிறது உண்டு அதெல்லாம் வந்து அது வந்து தியான மெடிடேட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு புண்ணியம் கொடுத்து புரிய வைக்கும் நல்லா சொல்கிறது உண்டு ஆக ஸ்ண்ணந்தோப்பி பகவகா எது ந வித்யு எம் ந வித்யு எந்த ஆத்மாவை கேட்டும் கூட புரிஞ்சிக்க முடியலை சயின்ஸை வச்சுட்டெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது பௌத்திக விஜானத்தோட ஃபீல்டு வேறு எப்படி கண்ணால் இந்த ஒரு ஒரு வஸ்துவோட வந்து இந்த கிளிப்போட கலரை காதால் தெரிஞ்சிக்க முடியுமா காதை வச்சு தடவி பார்த்து இது என்ன கலர் தடவி பார்த்தேன் ஓ இது ஒரு மாதிரி இருக்குது அதனால் ஒருவேளை இது வந்து வெள்ளையாக இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்ல முடியும் கண்ணுக்கு நேரம் காமிச்சாதான் இது கலர் தெரியும் மோந்து பார்த்து கலர் சொல்ல முடியுமா நி நக்கி பார்த்து சொல்ல முடியுமா தடவி பார்த்து சொல்ல முடியுமா இதோடய கலரை அதனால் பௌத்திக விஜானத்துக்கு வேதாந்தத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது பௌத்திக விஜானத்தோட ஃபீல்டே வேறு அது அது சொல்லும் அது டெலஸ்கோப்பை வச்சோ மைக்ரோஸ்கோப்பை வச்சோ இன்ச்சியோ ஆப்ஜெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப சட்டில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதே சொல்கிறாங்க இல்லையா சிங்குலாரிட்டி சயின்ஸ்லாம் சொல்கிறாங்க சிங்குலாரிட்டி அதாவது சபாட்டமிக் லெவலில் போயாச்சுன்னு சொன்னால் பார்ட்டிகிளாக பார்த்தா பார்ட்டிகிளாக தெரியும் வேவாக பார்த்தா வேவா தெரியுங்கிறான் இதை விட ஜெகன் என்ன பிரமாணம் சயின்ஸே இப்படித்தான்னு சொல்கிறது நீ அப்படி பார்த்தா அது அப்படி தெரியும் இப்படி பார்த்தா அப்படி தெரியுங்கிறான் அவங்க கான்ஷியஸ்னஸை பற்றி இன்னும் யாருமே தொடலை இந்த சப்ஜெக்டை இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை சைக்காலஜியில் போடுறதா எந்த டிப்பாக பயாலஜியில் போடுறதா எதில் போடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க கான்ஷியஸ்னஸ்ங்கிற டாப்பிக்காக வாயை திறக்க மாட்டான் சயின்டிஸ்ட் தெரியாது அது எதோட சேர்ந்ததுன்னு தெரியாது நம்ம அதைத்தான் போக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் உணர்வை பற்றியே தான் நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம் உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது ஆகவே அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்புறம் மனசு ஏன்னா நீ தான்ப்பா அதுன்னு சொன்னாலும் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவன் தான்ப்பா அதுன்னா ஒன்றுமே இல்லைன்னு எவன் சொல்கிறான் நான் தான் சொல்கிறேன் நீதான் அது நீ ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இல்லை ஏதாவது தெரிய வேண்டாமா சுவாமி என்ன தெரியணும் தெரிஞ்சுக்கிறவன் தானே நீ தெரிஞ்சுக்கிறவன தெரிஞ்சிக்கப்படும் பொருளாக தெரிஞ்சிக்க முடியாதே அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு புது அனுபவம் வரணும் ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் நீங்கள் சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சரி கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் என்ன பண்ண முடியும் உனக்கு பிரம்மதேவனே வந்தாலும் புரியாது இப்படிலாம் சொல்கிறது உண்டு அதாவது அறியாமையில் இருக்கிறவனுக்கு சொல்லி புரிய வச்சு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறவனுக்கும் புரிய வச்சு இந்த ரெண்டும் கட்டம் ஆள் இருக்காமல் பாருங்க டீச் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை பர்தகரையை சொல்லிட்டு போயிட்டார் அக்ன சுக ஆராத்திய சுகதரம் ஆராத்தியத்தே விசேஷ்ஞான லவதுவிதம் பிரம்மாபி நரஞ்சயதி ஆகையினால ஆத்மாவை அறியப்படும் பொருளாக அரிய முடியாது அதனால் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விட தயாராக இல்லை தன்னுணர்வை விட தயாராக இல்லை தன்னுணர்வு ஒரு மாயத் உணர்வே உண்மை தன் என்பது உணர்வில் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது ஆ ஷெண்மந்தோப்பி எம் ந வித்யு பகவஹா நிறைய பேருக்கு தப்பித்தவரை கொஞ்சம் பேர் உபனிஷத்து கிளாஸுக்கு வராங்க அவங்களுக்கும் என்னதான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் மனசில் அதை வாங்கிக்க முடியல ஏன்னா மைண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்டாக போய் பழகி போயிடுச்சு சம்ஸ்காரம் போராது அதனால் என்ன ஆறுதுன்னா ஆசிரியர் எவ்வளவு சிரமப்பட்டு சொன்னாலும் மனசு அதை வாங்கிக்க முடியவில்லை அதனால தான் தகுதி பார்த்தார் ஏன் இப்போ யமதர்மராஜா ஏன் இவ்வளவு தூரம் ஹெசிடேட் பண்ணார் சொல்லித்தரமாட்டேன் சொல்லித்தரமாட்டேன்னு ஏன் சொன்னார் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இதை கேட்காதேன்னு புரியாமல் போயிடுத்துன்னா கடைசியில் என்னாகும் திருப்தி இருக்க நமக்கும் வந்து இவனுக்கு புரிய வைக்க முடியலையேன்னு நமக்கு வருத்தமாக இருக்கும் அவனுக்கும் புரியலையேங்கிற வருத்தம் இருக்கும் கடைசியில் என்ன பிரயோஜனம்னா அதுக்கு தான் சம்ஸ்காரங்கள் ரொம்ப முக்கியம்ங்கிறது மனுஷியானாம் சஹசிரேஷு எததாமப்பி சித்தா நாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்த அது நிறைய விஷயங்களை வந்து நம்மளாக செல்ஃபாக படிச்சுருந்தோம்னா ப்ராப்பராக டீச்சர்ஸ் டீச் பண்ணுற போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஓப்பன் மைண்டோடு படிக்கணும் நம்ம நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்க போது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே போகாது அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் அடுத்தது அடுத்தெல்லாம் என் படிப்போம் ஆச்சரியோ வக்தா இவ்வளவு சட்டிலாக இருக்கக்கூடிய இந்த மேட்டர் அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக ஆக்க முடியாது சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் அதான் பாடம் யார் சப்ஜெக்ட் ஐதி கான்சியஸ்னஸ் நான் தான் ஆஜெக்டிஃபை பண்ண முடியாது கான்சியே உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்டி பண்ண முடியுதோ கான்சிய ஒரு வேர்டை உங்களுக்கு என்ன ஆப்சி தெரியுது உணர்வு அப்படின்னு சொல்றேன் உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கா இல்லையா பொருள் இருக்கு என்ன பொருளை பார்த்தீங்க நான் தான் அது கான்சியஸ்னஸ்ங்கிற வேர்டை சொல்கிறபோது கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து உங்களால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதோ பட் கான்ஷியஸ்னஸ்ங்கிற வேர்டுக்கு மீனிங் இருக்கா இல்லையா மீனிங் இருக்குங்கிறது புரியறதா புரியலையா புரியறது அப்போ கான்ஷியஸ்னஸ் ஆப்ஜெக்ட் ஆச்சா இருக்கா இல்லையா இப்போ புரியறதில்ல அப்போ யமதரம் ராஜாவோட தப்பு புரிஞ்சுடுத்தேன் எல்லாரையும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுனா எல்லாரும் ஒன்னொன்னா கேட்கல நான் யாருக்கு புரியலை சொல்லுங்கன்னு இப்ப கையை தூக்குங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அத்தனை பேரும் தூக்கிடு யாருக்கு நான் சொல்றது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களை தர்ம சங்கடமாக்க விரும்பலை நானும் அந்த சங்கடத்தை அனுபவிக்க விரும்பலை ஓஹோ இவ்வளவு நேரம் சொல்லி இவர் இப்படிதான் புரிஞ்சுட்டாரோ அப்படின்னு அதனால இதுக்குன்னு எஃபர்ட் எடுத்துண்டு சிஷ்யனுக்கு புரிய வச்சே தீரணும் அப்படின்னு யாரு என்னது கோ குருஹு அப்படின்னு பிரஷ்னோத்தர ரத்ன ஒரு கேள்வி யார் குரு என்பவன் யார் கோ குருகு ஒரு கேள்வி கேட்குறார் ஆதிசங்கரர் கேட்டு பதில் சொல்கிறார் அதிகத தத்வா சிஷ்யஹிதாய உத்தியத சததம் சிஷ்யஹிதாய உத்தியத சதத்தம் சா குரு குரு என்பவன் யார் அப்படிங்கிறது கேள்வி நிறைய ஸ்லோகம் இருக்குது பிரஷ்னோத்தர மாலிகா கேள்வி பதில் என்கின்ற ரத்ன மாலை தத்துவ மாலா விபூஷிதான் இல்லையா கேள்வி பதில்ங்கிற மாலை போட்டு இருக்காராம் கண்டத்துல போடுறது பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகாவில கோ குருகு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நல்லா படித்தவன் படித்ததை நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிகிறவன் அது மாத்திரமில்லை சிஷ்யனுக்கு நன்மையை செஞ்சே தீர்றதுன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கிறவன் எப்படி ஒரு டாக்டர் இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இவரை காப்பாற்றியே தீர்றது அப்படின்னு உத்தமமான வைத்தியன்னு நினைக்கிறானோ அது மாதிரி சிஷ்யஹிதாய உத்தியத அது பேஷண்டும் கோஆப்ரேட் பண்ணணும் டாக்டருக்கு ஏன் வச்சுக்கணும் பேஷண்ட்டு டாக்டருக்கு கோஆபரேட் பண்ணணும் டாக்டரும் ஃபுல் எஃபர்ட் எடுக்கணும் அது மாதிரி குருவானவர் சிஷ்யனுக்கு நல்லதையே இவனை எப்படியாவது கடை தீரணும் நம்மளை நம்பி வந்திருக்கான் இவனை வந்து நான் கடை தேற்றியே பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்ப தீக்ஷை சக்ஷு தீட்சை ஸ்பரிச தீட்சை எல்லாம் பண்ணி வாக்தீக்ஷை பண்ணணும் கண்ணால் கண்குளிரை பார்த்து மனசால இவனுக்கு நல்லா வித்தியா புரியணும்னு பிரார்த்தனை பண்ணி கவலைப்படாதேன்னு தட்டி கொடுத்து நல்லா திரும்ப திரும்ப ஒரு தடத்துக்கு பத்து தடவை சொல்லி கொடுத்து எக்ஸாம்பிளை பல கோணத்தில் சொல்லி இப்ப புரியறதா இப்ப புரியறதா இப்படி புரியிறதான்னு கேட்டு அப்புறம் அவனுக்கு புரிஞ்சுடுத்து ஐயனே எனது உள்ளேன் என்று ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி அவன் புரிஞ்சுன்னு நமஸ்காரம் பண்றான் உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி புரிஞ்சுடுத்து அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குருர் அஹோ குருகு அஹோ ஜியானம் அஹோ அஹோ சுகம் சுகம் வித்யாரண்ய சுவாமிய ரசிச்சு அப்படி எழுதுகிறார் இந்த ஸ்லோகத்தை ஆக இந்த விஷயத்தை பொறுமையாக எடுத்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அரிதானவர் வியப்புக்குரியவர் ஆச்சரியோ வக்தா வக்தான்னா பொறுமையாக இதை சொல்லிக் கொடுக்குற ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்து நம்மளையும் வழி நடத்தி ஆ சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரையே ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய இது ஸ்மிருதா சாஸ்திரத்தை விளக்கி சொல்லி தானும் அதுபடி வாழ்ந்து காமிச்சு மற்றவனையும் அதுபடி வாழ வச்சு இருக்கிறவனுக்கு பேர் ஆச்சாரியன்னு பேர் ஆ சினோதிஹி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி சாஸ்திரத்தோட அர்த்தத்தை பிரித்து சொல்லித்தருது மற்றவங்களையும் அந்த ஒழுக்கத்தில் நிற்கும்படி பண்ணுறது தானும் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடித்து மற்றவங்கள ஒழுக்கத்தில் நிற்கும்படி பண்ணுறது அவனுக்கு பேர் தான் ஆச்சாரியன் ஆச்சரியோ இங்க ஆச்சரியா ஆச்சாரியா வக்தான்னா ஆச்சாரியான் ஆச்சரியா ஆச்சரியன்னா ஆச்சரியம்னா நம்ம என்ன சொல்றோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம்னா தெரிஞ்சதையே தெரியும்படி பண்றாரு சாதாரணமா நமக்கு என்னன்னா புதுசா ஏதாவது ஒன்னு தெரிஞ்சுப்போம் இங்க என்னன்னா ஒன்னத்தான் நான் உனக்கு தெரிய வைக்கிறேன்னா நீ யாருன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன் என்னைத்தான் ஜடனா என்னியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே ஆனா நம்மளை உடம்பா நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலே நாம யாரு ஆச்சரியோ வக்தா சொன்ன இதை இதை எடுத்து பொறுமையாக சொல்லிக் கொடுக்குற ஆசிரியன் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் துர்லபம் அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சொல்லித்தரமாட்டாங்க எல்லாம் வந்து நிறைய தர டஸ்ட் நஜமாவே அவனுக்கு ஆசை இருக்கான்னு பார்ப்பாங்க உண்மையிலேயே இவன் இந்த வித்தியையை அப்படின்னு உண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ராமானுஜர் இவ்வளோ படாத பாடப்படுத்தினார் அவர் இந்த குரு தத்துவம் சொல்லித்தரணும்னா இன்னும் எவ்வளவு இருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பதினெட்டு தினம் அலக்கழிச்சிருக்கார் மந்த்ரோபதேசம் பண்றது ஆனால் அவர் வந்து தத்துவசாஸ்திரங்கள்லாம் சொல்லித்தரணும்னா எத்தனை தினம் அலக்கழிக்கிறது அதாவது அந்த உண்மையான ஆர்வம் இருக்கணும் இது மகா சன்னிதானத்திட்ட எல்லாம் போன சன்னிதானத்திட்ட போனோம்னா அவர் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டார் அடுத்த தடவை வாங்க பார்க்கலாம் அந்த ஆள் உண்மையிலே ஸ்ரத்தை இருக்கான்னு அசைச்சு பார்த்துருவார் அதுக்கப்புறம்தான் ஏதாவது அவருக்கு சொல்லித்தரதோ போகிறதோ இல்லை அப்புறம்தான் வேணும் அதோட குருவோட லக்ஷணம் அது அ ஆச்சரியோ பக்தா அரிதானவர் வியப்புக்குரியவர் அதாவது இன்னொன்று அது முடியல அதாவது ஆத் என்னையே நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன தெரியாதவனா நான் அப்படி நான் என்ன தெரியறது நான் என்னவா இருக்கேன்னு தெரியல பிறக்கிறதுக்கு முன்னால் என்னவாக இருந்தேன் செத்த பிறகு என்னவா இருக்க போகிறேன் தூக்கத்தில் என்னவாக இருக்கேன் குழந்தையாக இருந்த நான் வய நடுவயசில் இருக்கிற நான் புரியலை நான்கிறது என்னென்னே புரியலையே அப்படின்னா அப்புறம் பாடம் படித்தா என்ன புரியுது நான் பிரம்மம்னு புரியுது நான்கிறது தெரியாத வஸ்தூ இல்லை நான்கிறது தெரிஞ்சது நான் என்னவாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது நான் வந்து உடம்பாக இருக்கேனா நான் வந்து உயிராக இருக்கேனா நான் உணர்வாக இருக்கேனா எனக்கு தெரியாது ஆனால் சாஸ்திரம்தான் சொல்லி கொடுக்குறது நீ உடம்பாக இல்லை நீ மனமாக இல்லை நீ உயிராக இல்லை நீ தூய உணர்வாக இருக்கிறாய் அப்படின்னோடனே எனக்கு அந்த புண்ணியம் இருந்ததுன்னா புரிய ஆரம்பித்ததுன்னா அபிமானம் போயிடுறது தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி ரெண்டும் போயிடுறது என்ன நினச்சது இந்திரியாத்ம புத்தி மன புத்தி புத்தியாத்ம புத்தி சூன்யாத்ம புத்தி எல்லாம் போயிடுறது சைதன்யாத்ம புத்தி சைத்தன்யாத்ம புத்தி ஆதிசங்கரர் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி ஆறு ஸ்லோகம் தான் இருக்கு அதுல வந்து வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லிடுறார் இந்த புஸ்தகத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன விஷயம் என்ன ரொம்ப அழகா சொல்றார் விஷய சைதன்யம் ஜீவிரைக்கலட்சணம் எத்தவிய வே சமன்வயானம் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் விஷயச்சைதம் பியூர் கான்ஷியஸ்னஸ் ஈஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் புக் விஷயா சுத்த சைத்தன்யம் அது எப்படிப்பட்டதுன்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய லக்ஷணம் சுத்த சைதன்யம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று நிரூபிக்கப்படுகிற சுத்த சைதன்யம் இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் சரி இது எதுல சொல்லியிருக்குன்னா சர்வ வேதாந்தானாம் சமன்வய எத்தைய துத்தம் சை விஷய சமஸ்தி எந்த ஒரு விஷயத்தை சொல்றதோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் புக் இவ்வளவு கிளாரிட்டி எப்படி சொல்ல முடியும் விஷயமா அனுஷ்டு மீட்டர்ல அழகூட்ட விஷய சுத்த சைதன்யம் ஜீவ பிரம்மைக்கிய லட்சணம் எத்தைவ திருஷ்யத்தே சர்வ வேதாந்தானாம் சமன்வயா சமன்வயா கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் முரண்பாடு இல்லாமல் இது ஒரு விஷயத்த தான் உபனிஷத் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு ஆக இதை எடுத்து சொல்லித்தரவர் சொல் என்னையே நான் அதனால் தாய்மான் பாட்டு ஒன்று இருக்கு பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞானமன்றில் ஆடுகின்ற அழகனே அத்தன் என்று நின்னையே பக்தி செய்து பனுவலால் பித்தன் என்று பேசவே வைத்ததென்ன வாரமே ஒரு பாட்டு அந்த பாட்டு கடைசியில் முடிகிற போது எப்படி முடியும்னா என்னையே எனக்கழித்த நின்னையானும் நினைவனே என்னையே எனக்கழித்த நின்னையானும் நினைவனே இதான் பஷிச்சென பஷ்யதி மூட கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமேன்னார் மாணிக்க வாஜகர் கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே தெரிஞ்சும் தெரியாம இருக்கானே அது கடவுளையும் குறிக்கும் ஆத்மாவையும் குறிக்கும் நிறைய நுணுக்கம் இருக்கு இதில் ஆச்சரியோ வக்தா ஆச்சரியோ வக்தான்னா இது வந்து புரிய வைக்கிற ஆச்சாரியன் அவர் அபூர்வமானவர் ரேர்ன்னு அர்த் இங்கே கீதையில் இருக்குது ஆச்சரியவததி ததைவச்சாண்யா அதாவது முதல்ல கீதையில் என்ன சொல்கிறதுக்கு இதை பார்க்குற போது இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறபோது அப்பா இது ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த விஷயம் அகம் பூர்ண ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் நாம் பூர்ணம் என் ஒய்ஃப் பூர்ணம் குழந்தைகள் பூர்ணம் ஃபேமிலி பூர்ணம் எங்கள் மாமியார் பூர்ணம் நல்லா சொல்லணும் நாத்தனார் பூர்ணம் எங்கள் பாஸ் பூர்ணம் கவர்மெண்ட்டு பூர்ணம் அந்த பார்ட்டியும் பூர்ணம் இந்த பார்ட்டியும் பூர்ணம் பூர்ணம்னா குழக்கட்டைக்குள்ளே இருக்கிற பூர்ணம் இல்லை அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது இந்த குழக்கட்டையில் மாவு அதுதான் பாடி உள்ளுக்குள்ள இருக்கிற பூர்ணம் தான் சைதன்யம் ஆனந்தம் தேங்காய் வெள்ளமெல்லாம் கலந்துருக்கே ஏலக்காய் பொடி போட்டு குங்குமம் போட்டு குங்குமப்பூ போட்டு பச்சக்கல் பூரம் போட்டு ரெசிப்பி சொல்கிறேன் அதெல்லாம் போட்டு பூர்ணமெல்லாம் பண்ணி அதை வந்து அந்த சொப்பு சொப்பாக பண்ணி அதனாலதான் மோதக்கம்னு பேர் முதராத்த மோதகம் அடுத்த ல பாருங்க சதா விமுக்தி சாதகம் சதா விமுக்தி சாதகம் எப்பவும் மோட்சத்துக்கு அனுகூலமா இருக்கு எப்படி எங்கிருந்து எப்படி சொல்றாரு பாருங்க ஆச்சரியோ வக்தா ஆச்சரியம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் ஒர்ன்னு ஒரு அர்த்தம் ரேர்ன்னு ஒரு அர்த்தம் ஆச்சரியம் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரிய வியப்புன்னு ஒரு அர்த்தம் அரிதுன்னு ஒரு அர்த்தம் இதை சொல்லித்தரவர் வியப்புக்குரியவர் அரிதானவர் எது அரிதோ அது வியப்புக்குரியதுதானே எது அரிதோ அது வியப்புக்குரியது ஆகவே எது ஒண்டரோ அது ரேர் ஆச்சரியோ வக்தா சரி சொல்லித்தர்றவர் ஆச்சரியம் இதை இந்த க்ளாஸை பொறுமையாக அட்டன் பண்ணி புரியாட்டால் கூட இது கண்டிப்பாக நமக்கு புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து படிக்கிறான் பாருங்கோ ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸில் அட்டன் பண்ணால் புரியுமா ஒருத்தர் சொன்னார் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத கிளாஸ் சும்மா ஜோக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காய்ங்க பதினஞ்சு பதினெட்டு வருஷம் சம்ஸ்கிருதம் படித்தார் படிச்சுட்டு இன்னொருத்தர் சொன்னார் என்ன இருந்தாலும் சம்ஸ்கிருதம் டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார் இது உனக்கு இன்றைக்கி தான் தெரியுமா எனக்கு ஃபஸ்ட்டு டேயே தெரிஞ்சிச்சு அதனால தான் அன்றைக்கே நான் வேண்டான்னு விட்டுட்டுருவன் படிச்சுட்டு சொல்கிறான் பதினெட்டு வருஷம் சம்ஸ்கிருத பாஷை படிச்சுட்டு சொல்கிறான் சம்ஸ்கிருதம் டஃப்பாக தான் இருக்குதுன்னு ஏன்னா தாத்துனாம் அநேகார்த்தத்வாத்துனா அவுட்டு தாத்துவை எந்த வேணாலும் இடத்துல வேணாலும் எந்த மீனிங் வேணாலும் கொடுக்கலான்னா ஒரு விவசையே இல்லை அப்போனா எல்லாத்துக்கும் சம்பிரதாயம் வேண்டியிருக்கு வியாக்கரண சம்பிரதாயம் வேண்டியிருக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தெரிய வேண்டியிருக்கு அதனால் இதை தீர்மானம் பண்ணோம் அப்புறம் கேட்டான் இன்னொருத்தான் கேட்டான் நீ பிரம்மசூத்திரம் கிளாஸுக்கு போகிறையே ஏதாவது உனக்கு புரியிறதான்னு கேட்டான் இத்தனை கிளாஸ் புரிஞ்சா போனே சும்மா போயிட்டு சென்னை சென்னையில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்ன குஷலோஸ்யா குசலோசா குஷலா அஸ்ஸ லப்தான்னா எனர்த்தம் பொறுமையாக இதை படிச்சுட்டு இருக்கான் பாரு அவன் ஆச்சரியந்தான் குஷலஹான்னா இந்த இடத்துல ஆச்சரியம்னு அர்த்தம் குஷலஹா அஸ்ஸ்தா குஷலஹா இந்த குஷலஹா வக்தா ஆச்சரியா குஷலகா லப்தா அஸ்ஸ லப்தா குஷலஹா ஆச்சரியஸ்டர் இது மத்திய நியாயம்னு ஒரு நியாயம் நடுவில் ஒரு மணி வச்சுட்டா இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிற ரெண்டு மணிக்கும் இது அனுக்கிரம் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா அதுக்கு பேர் மத்தியமணி நியாயம்னு பேர் மத்திய மணி நியாயம்னு சொன்னால் இந்த பக்கம் வச்சுங்களேன் இந்த பக்கம் ஒரு பவழம் இந்த பக்கம் ஒரு பவழம் நடுவில் ஒரு வைரம் என்னது யம தர்மராஜா பண்ண வேலையெல்லாம் பண்ணுறேன் அது சொன்ன உடனே பாரம்பரிய ஆத்மாவா இது கஷ்டமே ரெண்டு பவழம் நடுவில் ஒரு நல்ல டைமன் वच्चाप अद्क मध्यमणि न्याय इन कुशलहा अंदम कुशलहां पकंदो अणि न्याय न्याय एक्सापल अर्थ मध्यमणि न्याय आह कुशल वक्त आश्चर्य कुशलहाप्ता आश्चर्य அஸ்ய ஜான ஆத்ம ஜ அஸ்ய ஆத்மன்கிற சங்கராஜர் அஸ்ய ஆத்மனா லப்தா குஷலா நிபுணாங்கிற எத்தனையோ பேரில் யாரோ ஒருத்தந்தால் நிபுணன் நிபுண கஷ்டிதேவ பவதி பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தொன்பதாவது ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரர் எழுதி இருக்கிற உரையையும் நம்ம படித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அஸ்ய ஆத்மனா லப்தா குசலா இதை பொறுமையாக படிக்கிறவன் ரொம்ப குசலமானவன் அது மாத்திரம் இல்லை இன்னொரு வார்த்தை சொன்னார் குஷலானுஷிஷ்டா ஜாத்தா ஆச்சரிய நல்ல சாமர்த்தியமாக சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற விதமாக சொல்லி கொடுத்து குசல அனுசிஷ்டா அவன் என்ன சொன்னான் முதல்ல ஏஎம் பிரேத்த இருபதாவது மந்திரம் முதல்வல்லி ஏயம் பிரேத்தே விச்சிகித்சா மனுஷே அஸ்தீத்தேகே நாயம் அதிதி ஜைக்கே ஏதா அனுஷிஷ்டம் அனுஷிஷ்டன்ன உபதிஷ்டர்த்தம் அதே அனுஷிஷ்டி வந்திருக்கு ஆஹ் அனுஷிஷ்ட குஷலானுஷிஷ்ட் ஆச்சரிய நல்ல உத்தமமான ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து அதை வந்து புரிஞ்சு அடையிறதுன்னு சொன்னார் லப்தான்னு போட்டார் லப்தான் என்ன அர்த்தம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டுட்டார் ஆக வக்தா லப்தா ஞாபக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் அதை இதை இதை உபதேசிப்பவர் அரிதானவர் வியப்புக்குரியவர் இதை பெறுகிறவன் அரிதானவன் வியப்புக்குரியவன் இதை நன்றாக புரிந்து கொள்பவன் அரிதானவன் வியப்புக்குரியவன் ஆஹ் இதெல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கு பாருங்க சாஸ்திரஸ்து குரு சிஷ்ய ஸ்துதி குருவினுடைய மகிமை சிஷியன் குரு சிஷ்யன் ரெண்டு பேருக்கு இருக்கிற வேவ்ல்த் எல்லாம் அமைஞ்சுடுத்துன்னு சொன்னா அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஆஹ் இந்த மந்திரத்தை முடிக்கிறேன் ஸ்ரவணாயாப்பி பகுபெரு யோன லப்யா ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்யு நிறைய பேருக்கு மோக்ஷத்துலேயே ருச்சி இல்லை அப்படியே மோட்சத்தில் ருச்சி இருந்தாலும் மோக்ஷத்துக்கு சாதனம் என்னென்னு தெரியலை மோட்சத்துக்கு சாதனம் ஞானம்னு ஞானத்துக்கு சாதனம் என்னென்னு தெரியலை ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த விசாரம்னு தெரிஞ்சாலும் அதை சொல்லி கொடுக்குறதுக்கு உத்தவமான குரு கிடைக்கிறது அப்படியே உத்தமமான குரு கிடைச்சாலும் அது சொன்னால் புரியறதில்லை அப்படியே புரிஞ்சாலும் அது நிலச்சு நிற்கணும் அது அடுத்தது ஸ்தித பிரஜா அப்படியே சொல்ற ராதிசங்கர் விவேகச்சூடாமணியில் ஜந்தூனாம் நரஜன்மதுலபம் தஸ்மாத் பும்வம் தத்தோவிப்ரதா தைதிக்க தர்மமார்க்கா வித்வத்வஸ்மாத் பரம் ஆத்மாநாத்மவிவேச்சனம் ஸ்வனுபவ்ரம் முக்திர்னோ சதகோட்டிஜன்மசுதை புண்ணியை லே ஞானத்தோட பெருமை மோட்சத்தை பற்றி சொல்கிற போது இப்படி சொல்கிற நீங்கள் இதெல்லாம் சிலதெல்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க நான் அது ஸ்லோகார்த்தத்தை அப்படியே சொல்கிறேன் அப்போனா நம்மெல்லாம் அவுட்டுன்னு நினச்சி விடாதுங்க இதில் சிலதெல்லாம் நம்ம காம்பரமைஸ் பண்ணிக்க முடியும் அதாவது மனித உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே கிடந்தாலும் ஆண் உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பயப்படாதுங்க ஆண் உடம்பு கிடைக்கிறது கஷ்டம் ஆண் உடம்பாக இருந்தாலும் பிராமணனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே பிராமணனாக பிறந்தாலும் வேதம் படிக்கிறது ரொம்ப துர்லபம் அப்படியே வேதம் படித்தாலும் ஒழுங்காக சந்தியா வந்தோம்னா தர்மானுஷ்டானம் பண்ணுறது துர்லபம் அப்படியே தர்மானுஷ்டானம் பண்ணினாலும் நிஷ்காமமாக பண்ணுறது ரொம்ப துர்லபம் அப்படியே நிஷ்காமமாக பண்ணினாலும் சித்த சுத்தி வர்றது துர்லபம் சித்த சுத்தி வர்றது துர்லபமாக அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை பரிபூர்ணமாக அடையிறது துர்லபம் சாதன சதுஷ்டய சம்பத்தியை பரிபூர்ணமாக அடைஞ்சுட்டாலும் சத்குரு கிடைக்கிறது துர்லபம் சத்குரு கிடைச்சாலும் பாடம் ஒழுங்கா நடக்கிறது துர்லபம் பாடம் ஒழுங்காக நடந்தாலும் புரியறது துர்லபம் புரிஞ்சாலும் அது மனசில் நிற்கிறது துர்லபம் போருமா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற இதில் சிலதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம் பொம்ஸ்தம் விப்ரதா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்களாம் பார்த்தா உங்களை பார்த்தா அப்படித்தானே தெரியுது நம்ம மனக்கெட்டு வரீங்களே எத்தனையோ வேலையெல்லாம் போட்டு விட்டு அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆஹ் இதில் சிலதெல்லாம் இது பண்ணிக்கலாம் அதுக்கு பிராமின் கம்யூனிட்டியை பார்த்து பேசியிருக்கார் அதில் இருக்கிற எது எந்தெந்த விஷயத்தை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம் அதுக்காக நான் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை மாற்றவும் என்னாலும் முடியல ஆ ஜூனாம் நரஜன்மதுலபம் தஸ்மாத் பும்ஸ்துவம் தத்தோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்மமார்க்கபரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம் ஆத்மானாத்மவிவேச்சனம் ஸ்வனுபவா புரியறது பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோட்டி ஜன்ம சுகிருதை புண்ணியை வினா कड़ेक्या குஷலானுசிஷ்டாத்தவன் ப்ராப்பர் லிசனிங் ப்ராப்பர் திங்கிங் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அத்தனையும் ஒண்டருங்கிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் இங்கே இது ரொம்ப ரேர் யுனிக் அப்படிங்கிறோம் இந்த ஆசிரமத்தை இங்கே நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து இது யுனிக்கா இருக்கு விசேஷமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது வாஸ்தவம் தான் என்ன நம்ம ஆப்ஜெக்டிவாக பார்த்தோம் ஆனா இது மாதிரி நடத்துறது கஷ்டந்தான் இது ரேர் தான் ஆச்சரியமாக தான் இருக்கு எல்லாம் அவனருள் எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் அவர் நினைச்சா எல்லாத்தையும் ஆக்குவார் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அவர் வேணும்னா எல்லாத்தையும் அழகா உண்டு பண்ணுவார் வேண்டான்னா எல்லாத்தையும் நீக்குவர் போக்குவாய் என்னை புகுவைப்பாய் நின்றொழும்பு ஆஹ குஷலானுசிஷ்டா ஞாதா ஆச்சரியா சரி அடுத்த மந்திரத்தை படித்து வைப்போம் அப்புறம் அர்த்தம் பாப்போம். சுயோ அனன்யோ நாஸ்தீயமணு நேவ சுவிஞேயோ சித்தியமான அனன்ய பிரோக் கி அணியான் பிரமாத் இந்த மந்திரம் இதுக்கெல்லாம் நான் ஒரு ஸ்வரம் போட்டு வச்சிருக்கேன் ஆனா இதுப்படி இல்லை ஆஹா இதுக்கெல்லாம் சுரம் கிடையாது நான் எனக்காக ஒரு சுரம் எல்லாம் போட்டு வச்சுன்னு இருக்கேன் அதை சொன்னால் எல்லாரும் அந்த சுரத்தை ஃபாலோ பண்ணிட முடியாது இதுதான் பிரமாணம் சொல்லி நான் அது சொல்கிறது எனக்கு அது பழக்கம் அது ஆரம்பிக்கிறப்போ இப்படி வந்து விடுறது எனக்கு நான் நரேனா வரேணப் புரோக்தேஷுமான அனந்ரோகேக திரத்திர நாஸ்தனி யான் யதர்க்க மனு பிரமாணாத் அது நானாக போட்டு வச்சிருக்கேன் சம்பிரதாயத்தில் எனக்கு படிச்சுக்கிறதுக்கு சௌரியத்துக்காக போட்டு வச்சிருக்கேன் அதனால அதை நான் ரெக்கார்டும் பண்றதில்லை ஏன்னா சம்பிரதாயத்தை மாத்த விடாது இதெல்லாம் இது வந்து சொல்ற பரம்பரையே கிடையாது இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா கண்டிப்பா குரு வேணும் குரு இல்லாம படிக்க கூடாது அழுத்தமா சொல்றது குரு மிக மிக அவசியம் ஏன் மெஜாரிட்டி பீப்புளுக்கு நம்ம வந்து இப்போ எல்லாம் நிறைய மகாத்மாக்கள்லாம் சில பேர் இருக்கா அவங்களுக்கெல்லாம் குரு இல்லைன்னு கேள்விப்படுறோம் அதை பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க அவங்க எங்கள் குருவுக்கு குருவே கிடையாது எங்கள் குரு தானே கண்டுபிடிச்சார் அது ரொம்ப பெருமையாக வேற நினச்சிக்கிறாங்க ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு டாக்டர் வராருச்சு நான் எங்கேயுமே படிக்கலை ஐ மை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் யார் போவா பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவான் அனைத்தவரு பக்கத்தில் எவனா போவானோ இது எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்மளை பண்ணினான்னா என்ன வருது அதில் குருக்கிட்ட போய்த்தான் படிக்கணுங்கிறது யமதர்மராஜா ரொம்ப அழகாக சொல்கிறார் அவரே சொல்கிறார் அவர் சொல்கிறது என்னென்னா நான் தான் உன் குருன்னு சொல்லலை ஆனால் அழகாக சொல்லிடுறார் ரொம்ப அழகாக பண்ணுறாரு ஆக ஹே இந்த ஆத்மாவை ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாத்தான் புரியும் சொல்லி கொடுக்குற ஆளுகளோட குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் இப்போ சொல்றது குருவோட லக்ஷணம் குருவோட லக்ஷணத்தை குருவினுடைய ஆவசியக்கம் குரோஹோ ஆவசியகதா குருவின் அவசியம் குருவின் அவசியம் குருஸ்துதி சாஸ்திர்துதி சிஷ்யஸ்துதி முதல்ல அப்புறம் சாஸ்திரஸ்துதி இப்ப சாஸ்திரி சாஸ்த்ருன்னா டீச்சர்னு அர்த்தம் ரிக்காராந்த புல்லிங்க சாஸ்த்ரு சப்தா சாஸ்தாரவ் சாஸ்தாரா தர்ம சாஸ்திரா ஞான சாஸ்திரா பிரம்மசாஸ்தா பிரம்மசாஸ்திரான்னு முருகனுக்கு ஒரு பேர் பிரம்மனுக்கே டீச் பண்ணார் இல்லையா பத்தி கேட்டார் அதனால் முருகனுக்கு ஒரு பேர் பிரம்மசாஸ்தா பிரம்மாஜிக்கு டீச்சர்னு அர்த்தம் ஆஹா குருவினுடைய அவசியத்தையும் குருவினுடைய முக்கியத்துவத்தையும் இதை இதில் சொல்லுகிறார் ஏற்கனவே ஆச்சரியோ பக்தா சொல்லி சொல்லியிருக்கார் இருந்தாலும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறார் இந்த ஒன்பது ஒன்பதாவது மந்திரம் அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறது நாழைக்கி காலம் शान्ति, शान्ति, சீரியரேஜஸ்வினாவீத்தமஸ் மாவித்விஷாவகை ஓம்ாஷாரி ஓ ஆதிகுநாமி